ஹதீஸ் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு ஆயிஷா அலி அல்லாஹு அவர்கள் கூறியதாவது நான் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் இருப்பில் குறுக்கே உறங்கிக் கொண்டிருக்கும் போது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள் அவர்கள் வித்திருத்தோடு என்னும் போது என்னை எழுப்புவார்கள் நானும் தொழுவேன்